வணக்கம் நண்பர்களே நற்றி நீன் ஹேரி பாட்டர் கதை சொல்லம் நீதி பகுதி இருநூற்றி பதினைந்தை வழங்குவது சென்னை அரவிந்த் ஹேரி பாட்டர்ல மொத்தம் ஏழு பாட்டு இருக்கு அதுல ஆறு பாட்டை முடிச்சிட்டோம் சிக்ஸ்த் பாட் டம்பளரோட மரணத்தோடு நிறைவடைந்துள்ளது செவரஸ் நேப்சே தான் மலையென்ன நம்பியிருந்த டம்பல்ற கொலை பண்ணிட்டான் சர்வசாதனமா பயங்கரமா திட்டம் அவர் கெஞ்சிற சமயத்துல சமயம் பார்த்து கொலை பண்ணிட்டான் டம்புளர் இறந்துட்டாலும் ஹேரிக்கான சரியான வழியை போட்டு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு வாழ்டு மோட்டையும் சாகாம இருக்கிறான் அவனோட ஏழு ஆன்மாக்கள் என்னென்னு ஒரு கிளியர் கட் ஓரளவு ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுத்துட்டு தான் போயிருக்காரு ஸோ ஹேரிக்கான வேலைகள் தள்ள தெரியவாங்க முன்னாடி இருக்கு ஹாரி ஆளாத பாட்டு கடைசியில ஒரு முடிவு எடுத்திருக்கான் என்னோட வேலை டம்புளர் இப்ப செத்து போகும்போது ஒரு ஹார்க்ராக்ஸ் ஒன்று எடுத்துட்டு வந்தாரு அது பொய்யான ஹார்க்ராக்ஸ் உண்மையான உண்மையான ஹார்க்ராக்ஸ் அழிச்சிடுவேன்னு அதை எடுத்தவன் சொன்னா அது உண்மையிலே அழிஞ்சிருச்சா இல்லை இருக்குதா இருந்தா அதை அழிக்கணும் அடுத்த ஹார்காக்ஸ் கப் காணாம போன ஹபிள் பஃபோட அந்த சின்னம் கப் அந்த விலை மதிக்க முடியாத கப்பை நான் கண்டுபிடிச்சு அழிக்கணும் அதுக்கப்புறம் ரேவன் கிளாவோட சின்னமோ இல்லை கைள் ஏதோ ஒரு சின்னமோ வாழ்டமோட் ஹார்டாக்சா மாத்தி வச்சிருக்கான் அதை கண்டுபிடிச்சு அழிக்கணும் அதுக்கப்புறம் வாழ்ட மோட் கூடவே இருக்கிற நாகினின்ற அந்த பாம்பை அழிக்கணும் அதுக்கப்புறம் வாழ்ட மொட்டை எப்படியாவது அழிக்கணும் நடுவில் செவர ஸ்னேப்ஸ் கையில் கிடைச்சோம் அவனையும் சும்மா விடக்கூடாது இதுதான் ஆரியோட சவால் அவன் தனியா போணும்னு நினைச்சாலும் அவனை தனியா விடுறதுக்கு யாரும் தயாரா இல்ல அதனால அவனோட முதல் என்ன தனியா போறமோ கூட்டா போறமோ தெளிவா இருக்கு அதையே நோக்கியே போயிட்டு இருக்கான் செவன்த் இயர்ல அவன் ஸ்கூலுக்கு வந்து சும்மா உட்கார தயாரா இல்ல மாமா என்ன மாமா பெரிய எனக்கு ஒரு சந்தேகம் என்ன குட்டி என்ன சந்தேகம் அந்த விஷத்தை குடிக்கும் போது டம்புடுறது கையா முடியான்னு பயங்கரமா புலம்புனா என்ன அடிக்காதீங்க அவங்களை அதிக்காதீங்க உலகத்துல நீ பாப்ப சில பேர் ரொம்ப முதிர்ந்தவங்களா இருப்பாங்க ரொம்ப மெச்சூர்டு பீப்புளா இருப்பாங்க பக்குவப்பட்டவங்களா இருப்பாங்க எவ்வளவு பெரிய சவால் எவ்வளவு பெரிய துயரத்தை எதிர்கொண்டாலும் அதை சர்வசாதாரமா கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க எவ்வளோ கொடூரமான விஷயத்தையும் நக்கள் நையாண்டியுமா கையாளுவங்க அதுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில எதையுமே எந்த வருத்தமான சம்பவங்களையும் சந்திக்காதாங்கன்னு அர்த்தம் கிடையாது சிறு வயதிலேயே மாபெரும் துக்கத்தையும் துயரத்தையும் எதிர்கொண்டு அடிப்பட்டவங்களாதான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான தான் மனச வாழ்க்கை ஃபுல்லா அரிச்சி அரித்து கொண்டிருக்கும் ஏதோ தனக்கு குற்ற உணர்வை தரக்கூடிய ஏதோ ஒரு மிக மோசமான துயர சம்பவத்தை டம்ப்டர் எதிர்கொண்டிருக்கார் அதுதான் அந்த சமயத்துல அந்த திரவம் அவர் உள்ளத்துல இருந்து கொண்டு வந்தது அது என்னமே தெரிஞ்ச எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதோ செத்து போயிட்டாரு எல்லாத்துக்கும் ஒரு வழி வரும் அதுக்குதான் ஆட்கள் இருக்கங்கள தோண்டி திருவி எடுக்கிறதுக்கு தான் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கள கண்டிப்பா எடுப்பாங்க நீ வேண பாத்துக்கிட்டே சோ ஹேரி பார்ட்ரோட செவன்த் பார்ட் ஹேரிக்கு இன்னும் சந்தேகம் இருக்குல்ல செவரஸ் எங்க இருக்கான் மேல்ஃபா எங்க தப்பிட்டு தப்பிச்சு போயிருக்கான் அவங்களுக்கு என்ன நம்ம தலைவர் என்ன பரிசு கொடுக்க போறாருன்னு செவன்த் mm. பாட் FIRST SCENE HARRY POTTER AND THE DEATHLY ஹாலோஸ் இதான் செவன்த் பாட்டோட பேர் முதல் சீன் ஒரு தெருவு அப்படியே காலியா இருக்கு யாருமே இல்ல அப்படியே பால் நிலா வெளிச்சம் மட்டும் அப்படியே விழுந்துட்டே இருக்கு திடீர்னு ரெண்டு உருவம் தன்னோட ரெண்டு மந்திர கொலையும் ஒருவர் ஒருவர் நெஞ்ச நோக்கி நீட்டபடி நிக்குது அப்புறம் ரெண்டு பேரும் மந்திர கோலை தாழ்த்திக்கிட்டாங்க இவன் தான் நான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு போல ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் சைட்ல அப்படி தோல் மேல தோல் போ கை போட்ட மாதிரி அப்படி சர்வசாரமா கையை வீசிட்டு பக்கத்துல பக்கத்துல நடந்து போறாங்க என்னப்பா செய்தி சிறந்த செய்திதான் அப்படின்னு பதில் சொல்ற சிவரஸ் செவரஸோட ஹைட்டா இருக்கிறவன் பேசுறான் நிச்சயமா உனக்கு வரவேற்பு சும்மா பலமாதான் இருக்கும் போல செவரஸ் எதுவுமே பேசல அத எதுவுமே ஏன் இவர் எதுவுமே பேசாம இருக்கிறாருன்னு கண்டுக்க கோப்படுற யாக்சலி என்னப்பா என் கூட எதுவுமே பேச மாட்டேங்கிற நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட காரியத்தை சாதிச்சு கே தெரியுமா கண்டிப்பா அப்படின்னு செவரஸ் பேசிட்டே அப்படியே திரும்புறாரு என்னப்பா பெரிய பெரிய காரியத்தெல்லாம் சாச்சுட்ட அப்படியே ரொம்ப அமைதியா இருக்கே சிவரஸ் எதுவுமே பேசலை ஆக்சுவலி முகத்தில் அப்படியே ஒரு புறாம தெரியுது அவனோட உயரமான உயர்ந்த முகத்தில் அப்படியே கோ தாழ்ந்த குணமான புறமை அப்படியே தெரியுது அவங்க அப்படியே அப்படியே ரைட் சைடு திரும்பி நடந்து போகிறாங்க அப்படி நடுல ஒரு ரோ ஒரு தடுப்பு இருக்கு அந்த தடுப்பு அவங்க கிட்ட போகும்போது அவங்களுக்கு அது ஒரு தடுப்பாகவே தெரியல ஏதோ ஒரு மேகத்தைய புகையும் கடத்து போகிற அப்படியே நடந்து போகிறாங்க எந்த தடுப்பும் எந்த வேலையும் அவங்கள எதுவும் செய்ய ஒரு கட்டடத்தை நோக்கி போறாங்க அவங்க வந்தவன்னே அதுக்கான கதவு தானா திறக்குது அவங்க வந்த திறக்கணும் உள்ள இருக்கிற மாய சக்தி பண்ணி வச்சிருக்கும் வீட்டுக்குள்ள உயரமா இருக்கு இது மேல்போயோட வீடாச்சே நமக்கு அப்புறம் தெரியுது அங்க உள்ள போய் ஒரு டோர் கிட்ட போறார் அந்த டோரோட நாப் அப்படியே பிடிச்சு திருவுறாரு கதவு துறக்குது உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் ஒரு டேபிளை சுத்தி ரூண்டா உட்காந்துருக்காங்க அப்படியே டிம் அப்படியே டிம் லைட் அப்படியே எரியுது உள்ள ஒரு மூளையில ஃபயர் குளிர்காலத்துக்கான ஃபயர் அப்படியே லண்டன்ல எரியுமே அந்த தீ அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப அப்படின்னு ஒரு குரல் கேக்குது அப்படியே அந்த குரல் கேக்குற சமயத்துலயே மேல ஒரு காட்சி செவர ஸ்னேப்ஸ்க்கும் யார் தெரியுது ஒரு உருவம் அப்படியே தலைகீழ அப்படியே மேலிருந்து கீழே அப்படியே தொங்குது அந்த உருவம் அப்படியே லேசா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு அது எந்த கயிறும் பிடிச்சு கட்டி வச்சிருக்கமா தெரியல அதோட காலை அப்படியே மேலிருந்து கீழே தொங்குற மாதிரி ஆனா இது மாய கயிறால கட்ட கட்டி வச்சிருக்காங்களே தெரியல இந்த கயிறு கண்ணுக்கே தெரியல தலையில ஒரு உருவம் அப்படியே பரிதாபமா தொங்கிட்டு இருக்கு ஸ்ரீ செவரஸ் நேப்ஸ்க்கும் என்னடா உருவம்னு சந்தேகத்துல இருக்கும்போதே நீங்க லேட்டா வந்திருக்கீங்கன்னு ஒரு குரல் கேட்டோடனே அப்பதான் பாக்குறாங்க அந்த கிராக்லிங் ஃபயரை நெருப்பு நோக்கியே ஒரு உருவம் அப்படியே உட்கார்ந்துருக்கு அந்த உருவத்தோட பின்பக்கம் தான் அவங்க உள்ள நுழைஞ்சனே தெரிஞ்சது என்னடா அவருன்னு அப்படியே போய் பாக்குறாங்க அந்த குரலுக்குரிய முகத்தை பாக்குறாங்க முகம் அப்படியே பல பேரை கொன்னு தன்னோட ஆன்மா பல தடவை அப்படி அப்படியே வெளிரிய முகமா பேல் பேசா தெரியுது அந்த முகத்துல முடியே இல்ல மூக்கு இருக்கிற ரெண்டு துளை மட்டும்தான் இருக்குது சுவாசிக்கிறதுக்கு மூக்கே இல்லை அப்படியே தன்னோட வாயெல்லாம் அப்படியே வெளியி போய் கண்கள் அப்படியே சிவந்து போக அப்படியே அந்த உருவம் சிவரச பார்த்து சைகை செய்து தன்னோட வலது பக்கம் உட்கார சொல்றார் வாழ்டமோட் செவர் ஸ்னீப்ஸ் வாழ்டமோட்டோட இம்மீடியட் ரைட் சைடு போய் உட்கார்றாரு யாக்சலிய தனக்கு பின்பக்க ரோல ஆண்டன் டெலாகாக்கு பக்கத்துல உட்கார சொல்றாரு வாழ்டமோட் உட்கார்றாரு அப்புறம் மைலாடு நம்மளோட ஆர்டர் ஆஃப்ஸ் இருக்கு அவங்க ஹாரி போடுற இந்த சனிக்கிழமே இப்ப இருக்கிற இடத்துல இருந்து மிகவும் பாதுகாப்பாக ஆர்டரோட இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போய் அவனை ஒழிச்சு வைக்க போகுது அங்க மட்டும் கொண்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது ஓ பொய் பொய் பொய் பொய்மே லாட் அப்படின்னு ஆக்சுவலி சொல்றான் எனக்கு வேற வேற வேற தகவல் கிடைச்சது நான் ஆர்டர் இருக்கானே ஆர்டர் படை அதுல இருக்கிற டாலிஸ்ட் இருந்து உண்மை எப்படிங்கிட்ட அவன் வாழ்ட மட்டதுமே சொல்ல மயிலாடு இந்த சனிக்கிழமை அவனை கொண்டு போறதுல அதுக்கு அடுத்த சனிக்கிழமை அவன் பதினேழு வயசு முடியுதே அப்பதான் கொண்டு போறாங்க ஆரோட முழு படையும் சேர்ந்து அவனை கொண்டு போகுது நிச்சயமா இதை நான் எதிர்பார்த்தேன் மயிலாட் அப்படின்னு செவரஸ் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு தப்பான கைடன்ஸ் கொடுக்கிறதுக்காக மூளைய மூளை செலவை செஞ்சு வச்சிருக்காங்க இல்ல இல்ல இல்ல அவன் உறுதியா தான் சொன்னான் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் உறுதியாதான் சொல்லுவாங்க மாய உலகத்தோட அடிப்படை பாடம் தெரியலையா சுத்தி இருக்கிற உருவெல்லாம் பார்த்து சிரிக்குது வாழ்ந்த மாட்டு கையால சைகை செய்து எல்லாரையும் இறக்கிற சோ அந்த பாட்டரை அதுக்குள்ள பிடிக்கலனா அதுக்கப்புறம் என்னால தொடவே முடியாது அமைச்சகமே கீழே விழுந்துட்டா மயிலாடு வாழ்டமாட் பாத்தனே துடித்து பேசுறார் அந்த விஷயத்துல நான் ஜெயிச்சுட்டேன் வாழ்டமாட் என்ன நடிகர் கண்ணாலே ஒரு கேள்வி ரூபஸ் கூட இருக்கிற முக்கியமான ஆட்கள்ல பயஸ்னஸ் ஒருத்த இருக்கான் அவனை நான் வசப்படுத்திட்டேன் இம்பீரியஸ் கசால வசப்படுத்திட்டேன் இனிமேல் அவன் நான் சொல்றதான் கேட்பான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அதை காரியத்தை சாச்சிருக்கேன் மயிலாடு ஒருத்த பல பேர் வேணும் இந்த திட்டத்துல நான் பின் தோ தோல்வி அடைஞ்சிட்டேன்னா நான் ரொம்ப பின்தங்கிடுவேன் மறுபடியும் திட்டம் போன பல மாசங்களாகுமே இல்ல இல்ல இல்ல மயிலாடு பயர் ஸ்பிக்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அவன் சொல்றதான் மினிஸ்டர் கேட்பாரு அவன் கூட இருக்கிற மத்த ஆள்களையும் அவனே ஈஸியா கன்வெர்ட் பண்ணிருவான் இவன் வசப்படுத்தப்பட்டிருக்கான் உண்மை தெரியாம இருந்தா செஞ்சிடவா அது தெரியாம இருக்கணுமே நிச்சயமா நிச்சயமா நடக்கும் மயிலாடு இவன் சொல்ற மாதிரி ஜெயிச்சு நம்ம மின கொண்டுட்டோம்னா அமைச்சகம் கீழே விழுந்துரும் அதுக்கப்புறம் அரை போட்ட இந்த பாதுகாப்பான இடத்துல இருந்தாலும் அங்க அமைச்சகம் என்னென்ன பாதுகாப்பு மாய சக்திகளை உருவாக்கி இருக்குறதை ஈஸியா கண்டுபிடிச்சு அதை ரிவர்ஸ் பண்ணி பாட்டுற ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படியே ஆழ்மோட் பக்கம் அப்படியே கடுப்புல அப்படியே கோவமாயிட்டே இருக்கு அப்படியே அங்க இருக்கவங்க எல்லாரும் அந்த மேல தலைகிலா தொங்கிட்டு இருக்கு அந்த உருவத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்பப்ப இந்த பரிப்பாட்டர் உயிரோட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பல தவறுகள் அதுல சில தவறுகள் அப்படியே செவரஸ் நேப்ஸ் அப்படியே வாழ்டமோட் முறைச்சு செவரஸ் நேப்ஸ்க்கு உண்மை புரியுது தான் சொன்னது உண்மையா இல்லையான்றத கண்டுபிடிக்க காத்தா ஊடுருவி பாக்குறாருன்னு எல்லாரும் அந்த முகத்தை பார்த்து நடி பயந்து திரும்புறாங்க நம்மளை அப்படி பார்த்து எரிச்சிருவாருன்னு செவரஸ் நேப்ஸ் தான் உண்மையே சொல்றனால கொஞ்சம் கூட பயப்படாம வாழ்டமோட்டோட முகத்தை அப்படியே ஏரிட்டு பாக்குறாரு பல தவறுகளை நானும் செஞ்சிருக்கேன் எல்லாரும் கை கால் முகம் எல்லாம் நட்டுங்கி உட்கார்ந்து இருக்காங்க தான் மேல ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிச்சிருவாரோன்னு அதோட நம்ம கிளோஸ் ஆச்சு எல்லாரும் பயத்துல இருக்காங்க நான் செஞ்ச பல எனக்கு இப்ப இப்ப நான் முன்னை விட முன்னை விட எல்லா உண்மைகளும் எனக்கு தெரிஞ்சு பாட்டரை நான் தான் கொல்லணும் அத நானே செய்வேன் வேம் பயங்கரமா ஒரு அலர்ற சவன் கேட்டானே நான் நம்மளுடைய மதிப்பிற்குரிய கைதிய கட்டுப்பாடோட கம்னு வச்சிருக்க சொல்லல மிலாட் சாரி சாரி மத்தி மன்னிச்சுக்கோங்க மிலாட் இப்ப இப்பே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு திடீர்னு டேபிள் கடையில குள்ளமா உட்காந்து வேம்டே லெஞ்சு வேகமா ஓடுறான் எங்கடா ஓடுறான் என்ன பண்ண போறான் அப்படின்னு யாருக்குமே புரியல அந்த குரல் அடங்கிருச்சு இந்த மந்திரக்கோள் சரி வராது இதோட தம்பி மந்திரக்கோளாலதான் ஹேரி பாட் என்னை எதிர்க்கிறான் ஒரே பறவையால செஞ்ச மந்திரக்கோள்னால்தான் ஏன் மந்திரக்கோள் அவனுக்கு எதிராக வேலை செய்ய மாட்டேங்குது எனக்கு இன்னொரு மந்திரக்கோள் வேணுமே இங்க யாரா தன்னோட மந்திரக்கோள் எனக்கு கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்னு வாழ்ந்தமோட் கேட்டவனே எல்லாரும் அப்படியே முடிக்கிறாங்க பல பேர் அப்படி பயத்துல இருமையிலே அவங்களுக்கு வருது எந்த ஒன்டர்ச்சி இல்லமா எந்த வளன் டேர் இல்லையா நானே தேர்ந்தெடுக்கிறேன் லூசியஸ் ஓ மந்திர கோளுக்கு இனி வேலையே இல்லையே என் கிட்ட குடம்பா லூசியஸ் மைலோடு அப்படியே லூசியஸ் தன்னோட வைஃப் அப்படியே பாக்குறான் வாழ்ட மூட்டு திரிக்கிறார் அவளும் அப்படி சுவரை பார்த்து திரும்பிடுறான் புருஷ முன்னாட்டி கூட வாழ்டமோட் முன்னாடி ஓப்பனா தங்க கூட பேசிங்க வடிக்கிறாங்க லூசியஸ் என்ன பண்றதுன்னு திரு திரு முடிச்சுட்டு இருக்கான் அப்படியே டெஸ்க் கடியில லூசியஸோட வைஃபோட கை வந்து அவனோட ரிஸ்ட் அப்படியே ஒரு அழுத்தழுத்துறான் நார்சிசா அதை புரிஞ்சுக்கிட்ட லூசியஸ் தன மந்திரக்கோலை வாழ்டமோட் பக்கமா நீட்றான் மந்திரக்கோள் கொடுத்துட்டு அவன் கை அப்படியே அங்க அப்படியே நிற்குது வாழ்டமோட் ரெண்டு மந்திரக்கோலையும் அப்படியே ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாக்குறாரு குட் நைஸ் நைஸ் நைஸ் ஏன் வந்திருக்கோள் உனக்கு வேணுமா லூசியஸ் நான் உனக்கு உயிர் வாழ்ற சுதந்திரத்தை கொடுத்திருக்கேனே அது பத்தலையோ லூசியஸ் இல்ல என்ன நான் வந்ததுல இருந்தே லூசியஸும் குடும்பமும் ரொம்ப வருத்தமா ரொம்ப பதட்டத்தோதே இருக்கேன் நான் வந்திருக்கதே உங்களை பிடிக்கலையாப்பா இல்ல இல்ல இல்ல மெயிலோடு இல்ல நீங்க வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம் உங்களோட வரவுனால இந்த வீடையில இருந்து ஓகே மத்தவங்க அப்படி இல்லையே மெயிலோடு எனக்கு தெரியும் நான் எப்பயுமே உண்மையா பேசுவேன் நீங்க வந்ததுனால நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் எப்படி இப்ப உங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான திருமணம் நடந்ததே அதோட இது சந்தோஷமான செய்தியா பிள்ளாட்டை சப்டி முழிக்கிறான் நான் ஓ தங்கச்சி பொண்ணோட கல்யாணத்தை பத்தி சொன்னேன் என்ன நடிப்புது அவன் அந்த மனித ஓனாய் அந்த சாக்கடை வியர்வுல் ரீமஸ் லூப்பினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அதோட இது சந்தோஷமா அவா அவ குடும்பத்தை சேர்ந்தவளும் இல்ல என்னைக்கு தங்கச்சேர்ந்த சாக்கர ரத்தக்கார கல்யாணம் பண்ணாலும் அவ முகத்தையோ அவ பொண்ணோட முகத்தையோ நாங்க விழிக்கதும் இல்லை மயிலாடு கொடுமை கொடுமை நம்மளுடைய பாரம்பரிய மாய உலகத்தின் பல குடும்பங்கள் இந்த மாதிரி அசுத்தப்பட்டிருக்கு தேவையற்றோட திருமணம் புரிந்தனால அந்த மாதிரி அசுத்தமான பகுதிகளெல்லாம் அறுத்து எரியணும் வெல்லா சீவியா உனக்கு கூடி சீக்கிரத்துக்கான வாய்ப்பு கொடுப்பேன் சோ நம்ம விஷயத்துக்கு வரும் சோ இன்னைக்கு நம்மளோட ஒரு சிறப்பு ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு மந்திரக்குள் எடுத்து ஒரு சுரட்டு சொர்ட் நே அப்படியே கட்டுகள் அறுபட்ட மாதிரி அந்த உருவம் பேச ஆரம்பிக்குது அதை பார்த்த ஒரு பெண்ணுருவம் காப்பாத்து சிவராஜ் ஓ அப்படியோ என்ன சிவராஜ் காப்பாத்தவியா நீ என்ன அந்த டாங்ஸோட குழந்தைக்கு குழந்தைய மடியில் வச்சு கொஞ்சம் யோ ட்ரேக்கோடைய திருது நிமிச்சு அந்த பக்கம் திரும்புறான் சிவர் பக்கமா திரும்புறான் சரி டிரேக்கோ அதோடு இந்த என்ன செய்ய பாரு காப்பத்த சொல்லுது எப்பாஷ் இனிமேல் இவ உங்களுக்கு பாடெடுக்க மாட்டா போனேப்பா அவ எடுக்கிற பாடெடுக்கிற பாக்கி உனக்கு கிடைக்காதே சில பேருக்குவா யாருன்னு தெரியாது இவா ரீசெண்டா ஆக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விச் அண்ட் விசாட்ரி ஆக்வர்ட்ஸ் மாயப்பள்ளியில மாணவர்களுக்கு பாடெடுக்கிறா என்ன பாடெடுக்கிறா தெரியுமா எப்படி சாக்கட ரத்தக்காரர்கள் மகிழ்ச லவ் பண்ணணும்னு மகள்சும் மாய ரெண்டு பேரோட ரத்தமும் கலந்தது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயமா இவ நம்ம சாக்கிற ரத்தம் சொல்றமே இவ சொல்றா தூ எல்லா டெத்தி காரி காரி தூப்புறாங்க இதுக்கே டென்ஷன் ஆட இந்த சொல்றாலே இந்த சிறப்பு ரத்தக்காரர்களோட அவங்களோட தயவாலதான் நம்ம உயிர் வாழ்றோமாமே அந்த ரெண்டு ரத்தம் கலப்பாலதான் மாய உலகத்தார்கள் இனிமேல் உலகத்துல தங்களோட சங்கதிய சந்ததியை பெருக்கிக்க முடியுமா அது மட்டும் இல்ல இவளே இனிமேல் முன்னின்று பல மாய உலகத்தாரோட ரத்தம் ஒரு சிறப்பு ரத்தக்காரர்களும் ஒண்ணு சேர்ந்து பழக விடுவாளாம் அவங்கள பல இவளே முன்னின்று அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பாளாம் எல்லாரும் அடி மூஞ்சி இருக்க அப்படியே இருக்காங்க வாழ்ட மோட்டோட முக சொல்ல இருந்தாலும் முகத்துல அப்படியே கட்டுரம் தெரியுது அவர் முகத்துல கோவம் குடியேற குடியேற அப்படியே நாகினின்ற பாம்பு அப்படியே அவர் தொடையில ஏறி ஏறி வருது அப்படியே அவரோட கை அப்படியே அந்த பாம்பை அப்படியே தட்டுது அந்த பாம்பு எதுக்காக வந்ததோ அதற்கான வேலைய அது எதுக்காக ஆசை ஆசையே எதிர்பார்த்து வந்திருக்கோ அத வாழ்மாட்ட அப்படியே நிறைவேற்றிட்டாரு அவளால கத்த கூட முடிய சர்பிடி பேபேஜ் அப்படியே ஒடிஞ்சு செத்து கீழே விழுந்துட்டா எல்லாரும் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க ட்ரேக்கோ பயத்துல அப்படியே கீழே டமால் தரையில கீழே விழுந்துட்டான் உணவு அப்படின்னு சொன்னேன் பாம்பு இறங்கி போய் அவளை கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிக்குது அவட சுட்டி சுத்தி சாப்பிட ஆரம்பிக்குது ஏன் வாழ்ந்த இப்படி ஒரு குளாரம் பண்ணிச்சுட்டார் அவட அடுத்த திட்டம் என்ன ஹேரி பாட்டர் எப்ப பிடிக்க போறாரு செவரஸ் நீர் சொன்ன திட்டம் உண்மையா இல்ல ஏக்சி சொன்ன திட்டம் உண்மையா அடமாமா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையே வேர்வோ கேவலமா பேசுறாரு அப்ப கிரேபேக் வாழ்ந்து மோட் கீழே தானே வேலை செய்யறான் அவனை மட்டும் எப்படி மதிக்கிறாரு கிரேபேக்க வாழ்மோட் மதிக்கிறாருன்னு சொன்னது கிரேபேக்கே தன்னை வாழ்மோட் மதிக்கிறாருன்னு நினைச்சிட்டு அவர் கீழே வேலை செய்யறான் அப்படிதான் உலகத்துல இப்படிதான் உலகத்துல நிறைய இடங்கள் நடக்குது கெட்ட எண்ணம் பிடிச்ச தலைவன் கீழே வேலை செய்யறவங்க தன்னை மதிக்கிறதா அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க தன்னோட இனத்தை சேர்ந்த தன்னை மாதிரி இருக்கிற மத்தவங்களை அதே கெட்ட எண்ணம் பிடிச்ச தலைவ எப்படி நடத்துறான்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளவு மோசமான நிலையில இருக்காங்கன்றது புரியும் பல பேர் இப்படிதான் மாயையில சிக்கிட்டு ஏமாந்து போறாங்க அப்புறம் அவங்களுக்கு உண்மை புரிய வரும்போது எல்லாமே ஏமடிஞ்சிடும் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகிடும் சோ செவரஸ் நேப்ஸ்க்கு கிரீபேக் எல்லாம் உண்மை தெரிய வரும் தெரிய வரும்போது அத அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம இதை கேட்டு தெளிவா நம்ம வாழ்க்கையில நம்ம தெளிவா பார்த்து நடந்துக்கணும் சோ ஹாரி பாட்ரை எந்த இடத்துல வாழ்டமாட் பிடிக்க பிளான் பண்ணியிருக்கான் வேற என்னென்ன திட்டங்களை வாழ்டமாட் வச்சிருக்கான் தொடரும்